நற்றை நேயர்களுக்கு வணக்கம் தினமரு தொழிக்காக உங்கள் அலை மேலும் பாத வெடிப்பு நீங்க எளிய மறந்து சொத்து கத்தாரை சாறு எடுத்து அந்த பாத வெடிப்பு மேல பூசிட்டு வந்தனா பாத வெடிப்பு நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்